இந்த கருவுற்ற உடனேயே கருவுற்ற உடனேயே ஒரு காரியம் செய்யணும் அதாவது ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆனால் தெரிஞ்சிடும் தான் இந்த பெண் கருவுற்றிருக்கிறாள் என்று அது அந்த அது நம்மை விட பெரு தாய்மாரர்களுக்கு தெரியும் கருவுற்ற நம்பி தெரியும் தெரிஞ்சால் அதுக்கு என்ன செய்யணும் முதல் முதல் என்று கேட்டால் அதுக்காக கருப்பதானம் கருப்பாதானம்னு ஒன்றும் நல்லா வடசூல்ல தான் இருக்கும் கருப்பாதானம் என்று அதாவது கருவுற்ற பிறகு அந்த அந்த அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் இது எதுலேயுமே ஒரு சபலம் இருக்கும் இது சாப்பிட்டா தேவலாம் அது சாப்பிட்டா தேவலாம் சாப்பிடலாம் அதில் கொஞ்சம் அதிகமான இது என்ன கேட்டால் அந்த புளிப்பு சாப்பிட்டா தேவலான்ட்டு புளிப்பு அப்புறம் புளிப்பு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக அந்த இது அந்த பழக்கம் இல்லாமல் இருக்கும் ஆனால் அப்போ பழக்கம் தொடங்கும் இந்த சாம்பல் இருக்கு பாருங்க அது விளக்கும் போது இது வாயில் கொஞ்சம் போட்டுவோம் மண்ணை கூட போட்டுவாங்களாம் மண்ணை அப்படியே தெல்லி கொஞ்சமாக அந்த நைசான மண் இருக்கு பாருங்க அது புறானூர் சொல்லுது மகளிர் உன்னுடைய நிலத்துல ஏதேனும் ஒரு பகுதியை மண் எடுக்கலாமே தவிர பயவன் உள்ளே உழைய முடியாது சபலங்கள் எல்லாம் இருக்கும் அந்த இதுல பாவம் தான் அதனால கரு கருவானது நல்ல முறையில் வளர வேண்டும் வளர வேண்டும் எந்தவித எடையூறு இல்லாமல் வழிபாடு செய்யணும் அதுக்குத்தான் கருப்பாசனம் என்று பெயர் அது எப்படி செய்யணும் போவங்கெல்லாம் பெரிய நீளமான ஒரு பட்டியல் போட்டுருக்காங்க ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காங்க இது முன்ன சொன்னது பொதுவாக அந்த மகவினுடைய நலமும் தாயினுடைய நலமும் குன்றாக இருப்பதற்கு இப்ப இந்த பும்சவனம் செய்வது கேட்டீங்க வயிற்றில் வருகிற அந்த குழந்தை ஆண்மகவாக இருக்க வேண்டும் என்று அது செய்வாங்க அது இயற்கை மங்கையராக பிறப்பதற்கே மிக்க ஆதனம் செய்திடல் வேண்டும என்றெல்லாம் முழங்குறோம் அதெல்லாம் ஒத்துக்கிறேன் தப்பு ஆனாலும் அந்த மாதிரி முழங்குகிற முழக்கமுடைய பட்டிமன்றத்திலேயே மற்றத்திலேயே பேசுகிற மகளிருக்கும் கூட ஒரு ஆண் பிறந்தா நல்லதா பெண் பிறந்தா நல்லதான்னு கேட்டால் அதெல்லாம் பட்டிமன்றத்தில் பேசுகிறேன் என்ன பையன் பிறந்துட்டால் வம்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு என்று தான் நினைப்பாங்க அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் ஆண்மகு ஒன்றும் பெரிய தாங்கிறது பெண்மகை தாங்காமல் போகலை ஆண்மகு பிறந்தனா எந்த குடும்பத்தில் பிறந்தோ அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் பின்னால் உதவியாக இருக்கும் பெண்மகவு பிறந்தால் ஒரு பன்னிரெண்டாண்டு பதினைஞ்சாண்டு இருபது ஆண்டு உதவியாக இருக்கும் அப்புறம் யாருக்கு திருமணம் செய்து கொடுக்குறோமோ அந்த குடும்பத்துக்கு உதவியாக போடும் அவ்வளோதான் இதான் இயற்கை இயற்கை அதனால் என்ன செய்யணும் தலை எழுத்து மாறுவது இந்த தலையழுத்து மாறும் ரெண்டாவது மாறிப்போகுது அப்புறம் அது குடும்ப போக்குவரத்து அதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு நாம் பெண்மகம் பிறக்கிறதுக்கு பெண்மகம் நம்ம வீட்டில் வந்து வளர்ற வரைக்கும் நமக்கு இருக்கிற குலதெய்வம் தான் குலதெய்வம் திருமணம் ஆயிடுதுன்னு சொன்னால் கணவனுக்கு என்ன குலதெய்வமும் அந்த குலதெய்வம் தான் ஆகவே எல்லா வகையிலும் மாறிப்போது மாறிப்போம் அதனால் ஆன்மக ஆன்மகம் என்றும் ஏதோ தங்களை காப்பாற்றும் என்றும் கருதி அப்படி ஒரு அமைப்பு உண்டு ஒரு காலத்தில் அதுவும் அந்த காலத்தில் கேட்டீங்கன்னா ஆன்மகுப்புக்கு இவ்வளவு சிரமம் இல்லை இல்லை ஆனால் படித்தா படிக்கிறது இல்லைன்னா ஜற்கா வேண்டி ஓட்டு போனோம் போறா பெண் அப்படி செய்ய முடியாது எப்படி இருந்தாலும் அதற்கேற்ப ஒரு பையனை பார்த்து அது திருமணம் செய்து கொடுக்குற வரைக்கும் பொறுப்புறம்கிருக்கு இல்லை எனவே இந்த கடினம்ங்கிறதுனாலையும் கொஞ்சம் பெண்ணை இது பண்ணுறோம் இப்போ ரெண்டும் கடினமாக போயிடுச்சு இல்லை ப்ளஸ் டூ படித்த படிச்ச வந்துட்டு மார்க் வந்த உடனே தலையில் வழி வழி தலைவல் வந்துடுது ஆயிரத்தி மார்க் எடுத்துருக்கிறான் இல்லைங்களா ஆயிரத்தி இரநூறு மார்க்கு தேடுவேன் எங்கேயே தேடுவேன் அலையிறான் அதனால் அங்கங்கே என்னது இருபதனாயிரம் முப்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் கொடுத்தாதான் முதல்ல சேர்க்கறது அப்புறம் அவனுடைய மூன்று ஆண்டு பட்டப்படிப்புக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அதெல்லாம் வேற தனி இல்லைங்களா அப்புறம் மேலே மாஸ்டர் டிகிரி படித்தான்னு வச்சுங்க அதுக்கப்புறம் பணம் இருக்குது அப்புறம் அப்பாயின்மெண்ட்டு கேட்கவே வேணாம் இருக்கிற நிலத்தையும் வித்தர வேண்டிதான் சேர்ந்து வச்சு வேணும் பையனை பெறுவது இப்போ இருக்கிற சிரமங்கள்ல ரெண்டும் ஒன்று ஒன்று தான் அப்படி ஆயிடுச்சு அதுவும் கொஞ்சம் இந்த முற்போக்குன்னு பிறந்த தொலைஞ்சிட்டான் அவன் இந்த இந்த இருக்க வேண்டிய அவசியமே இல்லை போயிடலாம் அந்தமான சொல்லாமல் போறது நல்லது சொல்லிட்டு போனா டக்குனு பண்ணும் சொல்லாமல் போயிடலாம் நேர் அந்தமானுக்கு போய் குடியேறி விடலாம் அவ்வளவுதான் வேற வழி வக்கு கிடையாது அப்படி ஆயிட்டு அது போட்டும் ஆகவே ஆண்மகு பெண்மகு பிறப்பதில் இப்படி எல்லாம் இருப்பதனால அந்த காலத்தில் இந்த ஆன்மக ஆன்மகம் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க அவ்வளவுதானே தவிர பெண்மக கூடாது அது ஒண்ணு இன்னும் சொல்ல போனா ரொம்ப பாசத்துல அதுதான் அதிகமா இருக்கும் இதெல்லாம் இல்லறதுல தான் சொல்ல முடியும் பாசத்துல வருகின்ற பொழுது தம்பி அப்படியே இருப்பான் அப்படி இருப்பான் அப்படி இருப்பான் அப்படியே அப்பா என்ன பண்றாங்களோ அம்மா என்ன பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி பெண்ணுக்கு பாசம் அதிகமா இருக்கும் குறைச்சல் அது போட்டு இது இடைக்காலமா தள்ளிவிடுங்க அதனால் ஆன்மவை பத்தி ஆன்ம சொல்லிட்டு இருந்தாங்க வேற எதுவுமே காரணம் இல்லை அதுக்காக ஒரு பெரிய நமக்கு பெண் துரோகியும் அல்ல இதுல ஒரு புரட்சியும் செய்தார் நம்முடைய மானக்கஞ்சாரர் வரலாற்றுல சேர்க்கடார் பெருமாள் மானக்கஞ்சாரருக்கு ஒரே ஒரு பெண்ணு தான் பெற்றார் தன் குடும்பத்திற்கும் தன்னுடைய குளத்திற்கும் பெரும் நன்மை செஞ்சுட்டாங்க ஒரே ஒரு பெண் மங்கையராக பிறந்ததுவே அந்த மாதவமாக ஆயிட்டு அவருக்கு நேரி தமக்குதவ பெண் கொடியை பெற்றெடுத்தார் என்று சொல்லி அந்த ஒரு பெண்மகவு பிறந்ததுனால் அந்த குடும்பமே தடைத்தது இன்னும் மேலான இன்பம் வீட்டு இன்பமே கிடைத்தது அப்புறம் என்ன இருக்கு இந்த சாதாரண இன்பம் எல்லாம் தருகிறார் அது போட்டு இப்படியாக அந்த மகவு நன்றாக பிறக்கணுங்கிறதுக்காக செய்வதுதான் அந்த மாதிரி சொல்லுகின்ற பேரு இந்த சீமந்தம் சீமந்தம் இருக்குதே அது ரொம்ப குறைந்து போயிட்டு சீமந்தம் அது என்ன செய்யணுமா சில மந்திரங்கள்லாம் இருக்குது ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் காலை முதல் மாலை வரை என்ன செய்யணும் அவங்களுக்கு வந்து திருமணப்பட்ட என்ன மாதிரி இருக்குது பிறகு குழந்தை பிறந்தா என்ன செய்யணும் அதுக்கு முன்னே என்ன செய்யணும் பின்ன என்ன செய்யணும் போன்ற செய்திகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு நூலா எழுதுங்க அதுலதான் அப்புறம் எழுதி வைக்கணும் எழுதி அதுல சீமந்தம்னா என்ன இது கொஞ்சம் சில பேர்னா கேட்டுக்கிட்டோம் ஏன்னா இப்ப எங்களை மகெல்லாம் தெரியாதுல அந்த மரபெல்லாம் தெரியாது இப்ப யாரும் வந்து லட்சுமி சீமந்தம்னா என்ன நினைஞ்சிருக்கான்னு கிடையாது இதெல்லாம் பெரியவங்களை சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்றேன் சீமந்தம்ங்கிறதுக்கு என்ன பொருள் கேட்டா அந்த கருவுற்ற பெண் இருக்காலே அந்த பெண்ணு இந்த தலை இருப்பாரு அந்த வாகு வாவுன்னு சொல்றமே இருக்கிறமே அதுல வந்து இந்த முள்ளம்பண்டியினுடைய சின்ன கரு அப்படி இப்படி கீடுவதுதான் சீமந்தம்னு கேள் ஏசா அதுக்கு ஏன் அப்படி கேடுவீங்க அதுல பல நன்மை இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு நமக்கு ஒண்ணும் தெரியல தெரியாது ஆனா அப்படி கீறுறது இல்ல இதை மட்டும் படிக்கிறேன் சீமந்தம் என்றால் உச்சி வகிதல் உச்சி வகிதெல்லாம் இப்படி இப்படி இப்படி இப்படி இப்படி அப்படி செய்யறது கருவுற்ற ஆறு அல்லது எட்டாவது மாதத்தில் குடித்ததொரு நன்னாளில் மூத்த பிள்ளையாருக்கு வழிபாடு செய்து எரி பெருக்கி அகோர ஆகுதி செய்தல் வேண்டும் எரி பெருக்கும் இடத்திற்கு மேற்கே கருவுற்ற பெண்ணை கிழக்கு முகமாக இருக்க முள்ளம்பண்டியின் முள்ளினால் ஓம் பரமேஸ்வர பராய பரமனே இருதாய நமகா என கூறிய வண்ணம் நெற்றி முதல் உச்சி கூந்தலில் வகிர வேண்டும் பின்னும் ஓம் சர்வயோகாதிருதயாக வித்யாதிபாய சரசே சுவாகா என எண்ணிய வண்ணம் தருப்பையினால் வகிந்தும் முதல் அந்த முள்ளம்பண்டியினுடைய கொம்பு அப்படம் தருப்பை அதனால பிறகு ஓம் உருத்ராணியை சிகாயே வவுசௌடு என எண்ணிய வண்ணம் அத்தி குச்சியால் பகிர்ந்தும் பகிர்ந்தும் ஓம் கோப்தரே புருஷாய கவசாய ஹூம் என எண்ணிய வண்ணம் கோதுமை முளையினால் பகிர்ந்தும் இப்படிப்பட்ட ஒரு விதி சீமந்தம் கருவுற்ற மகளிருக்கு செய்வது வளகாப்பு சீமந்தம் எல்லாம் ஆச்சா அப்படின்னு கேட்டோம்னா இப்ப வளகாப்பு தெரியும் சீமந்தம்னா அப்படின்னா என்னன்னு தெரியாது அல்லவா அது என்னங்கிறது காதலை போட்டுக்கா சொல்லுங்க தவிர இது செய்யணும் மேற்கொள்ளுங்கிறது சொல்லலை அல்லவா எனவே இப்படியாக செய்கின்ற இதுதான் சீமந்தம்னு சொல்றது அதன் பிறகு வளகாப்பு அது நம்ம இப்போ செய்கிறோம் அது ஏழு மாதம் அல்லது ஒன்பது மாதத்தில் அந்த மாதிரி கன்னி பெண்கள் அந்த பெண்ணோடு மற்ற பல பெண்கள்லாம் வைத்து வளைய அணிவது அது ரொம்ப அருமையானது அது பொதுவாக அதுக்கு என்ன பொருள் கேட்டீங்கன்னா அந்த கருவுற்றதிலிருந்து அந்த கருவு இருக்கின்ற அந்த அந்த பெண்ணுடைய உள்ளம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் படப்படப்புக்கோ அந்த இதுக்கு மகிழ்ச்சி குறைவுக்கோ இருக்கக்கூடாது அதனால் நல்ல செய்திகளையே அதில் காதல் வந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு அப்படி இன்னும் சொன்னா உள்ளிருக்கிற கரும்பு நன்றாக இருக்கும் என்பது என்ன பச்சளை மாவட்டத்தில் இருக்க தெரியல அந்த என்ன பண்ணுமா ஒரு கன்னி பெண்களை கொண்டாந்து ஆலமொட்டு அரசு மொட்டு அத்தி மொட்டு ஆகிட்ட எல்லாம் துணியில போட்டு முடிக்க அதை நசுக்கி அதுல இருந்து அப்படியே அந்த துணியில இருந்து லேசை மூக்களை லேசப்பிழியும் அதான் பச்சளை பிழிதல் கருவுற்ற பெண்களுக்கு இதெல்லாம் சரி சார் இந்த மொட்டுக்கும் இந்த மொட்டிலிருந்து வர்ற சாருக்கும் இந்தவங்க கருவுற்றுக்குறாங்க கருவுட்டுறதுக்கும் என்ன எய்பு தெரியாது தெரியாது ஏன் விட்டுட்டான் ஆனா ஏதோ ஒரு எய்பு இருந்து இந்த மூன்று மொட்டுக்களுடைய சார்கள் மூக்கில் செல்லுமானால் கருவுற்ற மாடியிற்கு ஏதோ ஒரு நன்மை உண்டு என்று கண்டிருக்கிறார்கள் அந்த நன்மையை சொல்லவும் இல்லை நாம தெரிஞ்சுக்கவும் இல்லை எனவே வெறும் சடங்காக போயிடுச்சு இப்படி எல்லாம் இருக்கிறது என்று சொல்லப்படுது பெருமான் இந்த மாதிரி மறந்துட முடியாது இதை வந்து பழைய இந்த மாதிரி இருக்கிற புராணங்கள் எல்லாம் அதை வற்புறுத்தியது என்ன பண்ணுற தோன்றினார் அவருக்கு அவதாரத்தில் ஒண்ணு இன்னொரு சிறு தொண்டர் குழந்தை பிறந்தது பாருங்க அங்கே பார்த்தார் பார்த்துட்டு நாவுக்கரசர் தோன்றினார் அங்கேயும் தோன்றிய இடங்களில் மட்டும் கொஞ்சம் வைத்துக்கொண்டு அவர் இது முழுதுமா இந்த ஆழ முட்ட இந்த முதல்லாம் சொல்லலை சொல்லாமல் என்ன சொல்லிருக்கார் அதை மட்டும் இப்ப சேர்க்கலாரு என்ன செய்ல்லி வைக்கிறேன் ஆமா காதல்ிந்த மகிழக்களிப்பார் மீதணியும் நெய்யணி விழாப்பார் சூதனிகள் மங்கள வினை சாதக முறை பலசடங்கு வினு செய்வார் ஞானசம்பந்தர் தோன்றிய உடனே அல்லவா அது ஒரே போற போக்குற சாதக முறை பலசடங்கு வினு செய்வார் இந்த சாதகன்மம் சாதகம்ன்னா அந்த சாதகவரி என்னது குழந்த பிறந்த பிறகு செய்வது அதுல என்ன செய்ற மாமரை விழு குளமந்தய தம்மில் தாமரு மகிழ்ச்சியோடு சாயல் மயில் என்ன தூமணி விளக்கோடு சுடற்கொடைகள் மின்ன காமர் திரு மாளிகை செய்வார் இந்த சாதகன் சொல்லுபோது இவங்க இந்த மாதிரி இந்த பிராண அமைப்பிலே பழத்துல சொன்னாங்க சேக்கடா பெருமாசம்பந்தர் இப்படி சிவபாதிர வீட்டுல பிறந்தார் அந்த அம்மா பகவதி ஆர் அம்மா இப்ப கருவுற்ற அந்த மாதிரி ஒரு அறையில் இருக்கிறாங்க எப்படி வீட்டுல எங்கையும் மூலம் ஒற்றைக்கற்றாமணி செய்தார் அது அழகுபடுத்தினார் அப்புறம் வந்து அந்த வண்ணங்கள் அங்கங்க எங்கேயா செதுவு இருந்தா செதுவெல்லாம் செய்தார் இப்படி வந்துட்டாரு குழந்தை பிறந்ததுங்க இருக்காங்க சுண்ணாமோடு தன்மா துகள் வீசி உள்ள ஓகை உரை செய்வார் பெண் மூலைய பாலிகைகள் எதிரோறும் வைப்பார் புண்ணியன ரொம்ப பொற்கூடம் நிறைப்பார் வீதியில் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னு சொன்னா அங்க எல்லாம் பூரணம் வச்சிருப்பாங்க போரம் உரவங்க எல்லாம் என்னம்மா நம்ம ஊட்ட என்ன நம்ம சிவபாதிக்கு ஒரு ஆண்கள் வந்த பிறந்துக்குல அப்படிங்களா தம்பியா ஏன்னா நீங்க தம்பிங்கன்னு அவருக்கு ஞான சம்பந்தங்கிற பெயர் வைக்க அவருக்கு பெயரே என்னதுன்னு தெரியல பாருங்க ஒரு பெரிய சமயாச்சாரியர் அவருக்கு இயற்பெயர் அப்பா அம்மா வைச்ச பெயர் என்னங்கிறது தெரியவே தெரியல தெரிய தெ ஞான தெரியாது ஆனா தான் மட்டும் முதல் பாட்டையே ஞான சம்பந்தன் சொல்லுகிறார் இப்ப அருமையா பான்னார கலைமணி தோளுடைய செவியன் அதான் முதல் பாட்டு அந்த பாட்டை பதினோராவது பாட்டுல பதினோராவது பாட்டுல அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெரு நெறிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் ஞான சம்பந்தன் உரை செய்த தானே சொல்லிட்டேன் இந்த பதியத்தை யார் சொன்னது ஒரு நெறிய மனம் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தேர்தல் எடிதாமி என்று எடுத்த பதிகத்திலேயே தன் பெயர் ஞான சம்பந்தன் சொல்லியிருக்கார் ஆனால் அப்பா அம்மா அது வைக்கல என்ன பெயரிட்டாரோ மூன்று வயது வரைக்கும் இதை பற்றி ரொம்ப நுணுக்கமா என்னன்னா எப்ப சார் பேர் வச்சிருக்க முடியும் அப்பா அம்மா பேர் வைக்கலேங்கிறீங்க இவர் எடுத்த பதவத்திலேயே ஞானசம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ்ன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் தான் இப்போ அதனால தான் திருமுறை பயிற்சி வளர்ந்துருக்குது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைங்க இது ஒரு தவிர கேட்டார் ஒரு அன்பர் ஐயா ஞான சிம்மந்தன்கிற பெயர் எப்போ வச்சாங்கன்னு கேட்டார் இந்த திருமுறை முற்றுவுதலில் இந்த திருமுறை முற்றுவுதலில் பெரும்பயன் பலம் உண்டு அதில் ஒன்று எப்படி இருக்கலாம்ங்கிறீங்க அப்பா அம்மா வைக்கல பைச்சு கூப்பிட்டதா சொல்லலை பெயர் வைச்சாங்கன்னு எழுதலை இப்போ மருணீக்கியார் என பெயர் வைத்தார் யான் நாவுக்கரசருக்கு இருக்கு இருக்குது பம்பில் புனிதவதி யார் என்று பெயர் வைத்தார் காரைக்கால் அம்மையாரு தம்பிக்கு ஒரு பெயர் ஞான சம்பந்தன் சொல்லிக் கொள்ற என்ன பண்ணு ஒரு ஒரு யூகன் தான் யூகன் அம்மா வந்தாங்களா இது குளத்தங்கரையில் அழுதுச்சு அழுத உடனே அம்மா வந்தாங்க பொற்கன்னத்தில் பாலடு ஊற்று சொன்னார் அந்த அம்மா பால் எடுத்து ஊட்டு சொன்னது என்ன பால் கொடுத்து அந்த ஞானி அதனாலேதம் குடைத்தருளி பால் மட்டுமா கொடுக்கணும் சிவஞானத்தையும் கலந்து கொடுத்தாராம் அப்படி கொடுத்தாருன்னு அப்ப என்ன பண்ணிருக்கணும் குடிச்சது இல்ல குழந்தை பார்த்து பார்த்து குடிச்சிருக்கும் முராகண்ணு ஞானமந்தம் இல்லை நீ ஞான சம்பந்தம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு போயிருக்கணும் யாரு கொடுத்த அம்மாவே என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் கொடைத்த அப்படின்னு சொல்லும்போது அந்த குடைத்து கொடுக்கின்ற பொழுதே இது அப்படி இப்படி பார்க்கும்போது என்ன கண்ணை பார்க்கற ஞான சம்பந்தம் இல்லை நீ தங்க கண்ணல்ல குடிரா என்று சொல்லியிருக்கு எனவே அம்மா வைத்த பெயர் தான் அம்மான்னா அந்த அம்மா உயிரம்மா இந்த அம்மா உடல் அம்மா தானே அதனால அந்த உயரமா போற போக்க சொன்னதுனாலதான் ஒரு நெறிய மனம் வைத்து எளிதாமி முதல் பதவியிலே வச்சு அதான் நாமகரணம் நாமகரணம் பெயர் வைப்பதற்கு ஒரு விழா வைக்கணும் தெரியல அதனால அந்த சாரகன்மம் செய்தார்னு சொன்ன சேக்கடா பெண்மான்னு அப்படியே தள்ளிட்டு போட்டார் தள்ளிட்டு விட்டார் அது இதெல்லாம் சொல்லலை மகிழ்ச்சியா வீடு இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்கு முளைப்பாளிகள் எல்லாம் பரப்பி இருக்குது எல்லாரும் மகிழ்ச்சியா பண்ணாங்க நெய்யாடல் செய்தார்னு சொன்னார் அது மட்டும் இருக்கு அது அந்த நெய்யாடல் தான் தொல்காப்பியத்துல இருந்து இருக்கு தொல்காப்பியத்துல இருந்து என்ன நெய்யாடல் என்று சொன்ன இந்த கரு பெண்களுக்கு அந்த பத்து நாள் ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னைக்கு அதெல்லாம் இருக்கணாங்க இப்ப இந்த ஆங்கில மருத்துவத்தில் கொஞ்சம் இந்த வந்து தைல மாதிரி வரும் அந்த தைலத்தை அந்த கருவுற்ற பெண்களுக்கு அது எதுக்கு நல்லது கேட்டா உண்மையிலேயே இந்த வெப்பம் கொஞ்சம் அதிகமா இது குளிர்ச்சி தாக்காதுன்னு இருக்கலாம் அது ஒண்ணு உடல்நலம் இன்னொன்று உண்மையாக சொல்றது இந்த பேயி பிசாசு இந்த மாதிரி போக்குவரத்து இதெல்லாம் வராது வராது அதனால வேப்பல சொருங்கிற பாருங்க இந்த வேப்பல சொருங்க நம்முடைய சேக்கடார் பெருமாள் சொல்லியிருக்கார் ஞானசம்பந்தர் பிறந்தார் அவங்க வீட்டில் என்ன பண்ணார் வேப்பல சொருகிறது இதெல்லாம் பெரிய புராணம் சொல்லுகிறது பெரிய பிரானம் சொல்லுது அதுல இந்த நெய்யணிங்கிறது நெய்யனா அந்த வென் சிறு கடுகுனால வருகிற நெய் இருக்கே அதை எடுத்து வேற என்ன மற்ற என்ன பொருள் தொலைப்பொருள் என்ன சேர்த்தாங்களோ அதை தடை விடுவாங்களாம் இதை தொழுதாப்பியத்துல நெய்யணி மயக்கம் புரிந்தோல் குருகி என்று சொல்றேன் இது மாதிரி அந்த எண்ணெயெல்லாம் அப்பீட்டு அதன கருவறையில அப்படி உட்காந்துருக்காங்களாம் அப்படியே உக்காந்து படுத்திருக்கா படுத்த உடனே தலைவன் அப்படியே போறானா போயி எப்படி இருக்குது உடம்பு நல்லா இருக்குதா நல்ல பத்து ஆண்கள் அதிகமா விடமாட்டாங்க தூங்குறியா தூக்கம் எல்லாம் வருதா தம்பி பால் எல்லாம் சாப்பிட்றானா அப்படின்னு இதெல்லாம் சொல்லப்படுகிறது இந்த நெய்யணி மயக்கம் என்ற ஒன்று இருக்குதே இது பிறந்த பிறகு அந்த பத்து பத்து மாத அந்த பத்து நாளைக்குள்ள இப்ப நடக்க வேண்டும் என்று இது மாதிரி எல்லாம் இருக்கிறது என்பதை பார்க்கலாம் அதன் பிறகு கர்ண வேதனம் அது ஒன்னே ஒன்னு சொல்லிவிடுறேன் இந்த காது குத்துறது இருக்குது எப்ப ரெண்டு வயசு மூணு வயசு ஆஞ்சி குத்துறோம் அப்படி கூடாது காது குத்துறது எப்ப குத்தணும் கேட்டா பத்து அல்லது பன்னெண்டு அல்லது பதினாறு அல்லது முப்பத்தோராம் நாட்களில் காது குத்திடணும் சின்ன குழந்தை காது குத்துறது பாவம் அது ஒரே நறுக்கு தான் இருக்கும் ஆனா பிஞ்சு காது அதுல செய்யறது எதற்காக குத்தப்படுவது கேட்டா காது குத்துறது வராது குழந்தை நெடுது வாழும் காது குத்துறதுல சில மந்திரங்கள் சொல்லி குத்துவாங்க அதெல்லாம் வந்து இறப்பு அல்லாமலும் அந்த குழந்தைகோட அழகு அப்படி காது பிடி ஆறு பாருங்க அது அந்த சின்ன பிள்ளைங்க சரியா இருக்கும் இப்ப நம்ம பெரிய பெரியவங்களுக்கு இல்ல அதுல நம்ம சிரிச்சா முத்து இதரம் சிங்காரிச்சாங்கிறானே இந்த முத்துவுதரம் அது காது எப்படி ஆறும் என்னடாக்கு அப்படின்னு இந்த அழகு மிகவும் வயது நீளமும் தான் காது குத்துவது என்று சொல்றது ஆனா அது எப்படி ஒரு ஆண்டுக்குள்ள ஏறத்தாள் நடந்தணும் இப்ப நம்ம அஞ்சு வயசு மூணு வயசு இன்னும் சில பேருக்கு ஏ காது குத்துல முஸ்லீம் பாங்கப்பா அதனால நீ குத்திக்கணும் ஏதாவது பத்து பதினெட்டு வயசுல நம்ம காது குத்துவே இருக்காது அட கா காது குத்தல் முக்கியம்ப்பா இல்லைன்னா முஸ்லீம்பாங்கன்னு சொல்றதுக்காக பத்து வயசுக்கு மேல ஒருத்தவர்கள் குத்து குத்திட்டு விட்டுறோம் இதெல்லாம் இருக்கு அப்படி இல்லாமல் காது குத்தல் ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் இருந்தது அப்புறம் அடுத்தபடி இன்னொன்று இருக்கு அதான் நாமகர்ணம் பெயரிடுதல் இருக்குதே பயிரிடுதல் ரொம்ப சிறப்பான விழாவா இருந்தது ஒரு காலத்துல இப்ப பெயரிடுதல் பத்தி பேச்சு போச்சு நம்ம வள்ளிக்கு பெயரிட்டாங்களாம் வள்ளிக்கு என்னென்ன இப்ப இதுல நம்பி ராஜனுக்கு அந்த குழந்தை கிடைச்சிது பெண் குழந்தை கிடைச்சிது கிடைச்ச பண்ண தூக்கிக்கு வளர்த்தாங்க என்ன பெயர்றது இருந்தாங்க நம்பி ராஜன் நம்ம மனைவி எல்லாம் அது பேர் வைக்க உரிமையில ஊர்ல இருக்கிற நல்ல வயசு முதிர்ந்த நாற்பளந்து சோந்து நடுக்குற்று பற்கன்று எல்லாம் பல்ல எல்லாம் வந்து தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு வயசு இருக்கிற பெரியவங்களை எல்லாம் கூப்பிட்டாங்களாம் கூப்பிட்டு இன்னைக்கு என்ன எல்லா உணவு கொடுத்துட்டு இன்னைக்கு பாப்பாவுக்கு பேர் வைக்கணும் ஐயா பெரியவங்க எல்லாம் வைக்கட்டும் ஆசீர்வாதம் பண்ணி வைக்கட்டும்னு சொன்னாங்களாம் அப்படி ஒரு காலம் பெரியவங்கதான் வைக்கணும் ஆசீர்வாதம் பண்ணி வைக்கணும்னு சொன்ன காலம் அவங்க எல்லாரும் பேச்சிட்டு இருந்துட்டு சாப்பிட்டுட்டு நின்னா இருக்கு நல்லா இருக்குது அருமையா இருக்குது பாப்பாவை கொண்டாங்க இங்க பாப்போம் அப்படின்னா பாப்பாவை இது எங்க இருந்தது இந்த வள்ளிக்கிழங்கு எடுத்த அந்த குழி பாத்தி படு வள்ளி குழியில் பிறந்திடலால் வள்ளி என நாமம் சூட்டினரே அந்த வள்ளினே பெயர் வச்சிருங்கோ அப்படின்னாங்க சரி ஆணை உங்க ஆசீர்வாதம் ஆகவே இந்த பெயரிடுதல் என்பது கொஞ்சம் பெரிய கையிலையும் அந்த பெயருடைய ஆசீர்வாதத்தோடு வைப்பது என்பது ரொம்ப காலமா இருந்தது இப்பவும் இருக்குது இப்பவும் இருக்குது கொஞ்சம் அரிய போச்சு அரிய போச்சு இது நடுக்காலத்தில் அரசியல்வாதி கிட்ட கொடுத்த வேலையெல்லாம் இந்த வேலையை கொடுத்துருக்குறோம் ஏதாவது அரசியல் வாதி வைக்கிறதுன்னு பேரு மாப்போசி பலமுறையை சேர்ந்து பேசும்போது காத்துட்டு வந்திருக்கான் திருச்செங்கோடு சேலம் பக்கத்துல ஒரு காத்து தமிழரசு கழகம் ஒவ்வொன்றும் அந்த காலம் இவர் வந்து பெயர் வைக்கணும்னு வச்சிருப்பாங்க நாங்க பேச சில பதினா என்னுடன் வந்தா அவங்களுக்கு வந்து இடியாப்பம் தருவான் அப்படி ஏன்னா அவர் வயிறு புண்ணும் அதனால இடியாப்பம் தான் அவர் அழைச்சா காலையில டிவன் கொடுப்பாங்க சாம்பார் என்னோட வாங்கையான்னு அழைச்சிட்டு போனா இடியாப்பம்லாம் கொடுத்துட்டு ஐயா தம்பி பிறந்த ரெண்டு நீங்க தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு என்ன தம்பி இளங்கோ பை அப்படின்னு உடனே இருபத்தி ரூபாய் பணத்தை துணிச்சிடுவான் கண்ணாலியானும் கண்டேன்னு தானுங்க அதனால அரசியல்வாதி பேர் வைக்கிறேன் அவங்களுக்கு அவங்க பெரியவங்க அதனால சரி பெண்ணா நல்ல பெண் அருமையா இருக்கிறா கண்ணகின்னு பேர் வை அப்படின்ற இது மாதிரி அவங்களுக்கு எல்லாம் வைக்கிறதுன்னு ஒரு மாதம் காத்துக்கிட்டு இருந்த ஒரு காலம் ஒரு காலத்துல பெரியவங்க இந்த ஒரு காலத்துல கருதுன்னு அரசியல் மற்ற இப்ப அதெல்லாம் அவரவரிலே பெரியவங்க அதனால ரெண்டாவது அந்த பெயர் வைக்கும் போது ரெண்டு காரணம் வைப்பாங்க ஒன்று காரண பெயராக வைப்பாங்க அது இந்த விண்மீன் தான் இந்த மாதிரி பெயர் வைக்கணும்ங்கிற மாதிரி ஒண்ணு அல்லது குலதெய்வ பெயர் வைக்கவாங்க அல்லது பாட்டி கீட்டி ரொம்ப ரொம்ப அந்த குடும்பத்துல சிறந்த பற்றுடைய அவங்க வைப்பாங்க இப்படிதான் ஒன்னும் தெய்வம் அல்லது தனக்கு பெரியவர்கள் அந்த குடும்பத்துல ஆதரவா இருந்தவங்க அப்படி இருக்கிறது இல்லைன்னா ஒரு காரணம் கருதி வச்சிருவாங்க இப்ப எந்த காரணம் இல்லை ரோஸ் கோஸ் போஸ் எல்லாம் பம்பு இல்லை இது என்ன காரணம் என்னாதே என்ன காரணம் இருக்குன்னு சொல்றது தமிழனுக்கு புத்தி காரணம் தான் வச்சுட்டு போறோம் அவங்க புத்தி அப்படி வேலை செய்யுது போஸ் போகணும் அர்த்தம் போயிடுவோம் அவ்வளவுதான் தமிழும் போயிச்சு நாடும் போயிட்டு பண்பாடும் போயிட்டு எல்லாம் கோஷம் அப்படி இப்படி பேர் வைக்கிறோம் பெரிய பிராணத்தை பொறுத்த மட்டும் இல்ல ரெண்டு பேருக்கு பேரு ஞான சம்பந்தம் என்ற பெயர் எப்படி வைத்தார்கள் அம்மா வைத்திருக்கலாம் என்று ஒரு நம்ம கருதணும் அவ்வளவுதான் சின்ன நாருக்கு பேர் வச்சாங்க எப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு பிறகுது அப்படின்னு பெரியவங்க தான் பேர் வச்சிருக்கிறாங்க தூயி பார்த்தவன் குழந்தை சாதாரணமா ரெண்டு மாசத்துக்குழந்த ரெண்டு மாசம் குழந்தையா இல்ல பத்து வயசு குழந்தையா பத்து வயசுல குழந்தை இல்ல சொல்ற ஒரு பொருள் ஆங்கில தின் ஆங்கில என்று அந்த நல்ல திண்ண கண்ண பிறகு கண்ணு வந்தது அட்வர்டைஸ் பண்ணணும் சமயவாதியா இருந்தா ஏ இப்படி ஒரு குழந்தை இருந்தது நல்லா போட்டு முடிக்க முடியாது பண்ணி பார்த்தா தூக்கறதுக்கு முடியாம இருக்கணும் கொஞ்ச நேரம் தோல தூக்கிட்டு இருந்தீங்க கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா அப்படிங்க வேணும் தம்பி வாங்கிக்கிறேன் தம்பி வாங்கணும்னு போய் கைய உதவி விடணும் ஏன் தமிழ் பிறந்ததுனால ஒரு பெயர் பெரிய புராணத்தில் நம்ம கழகத்துல வாசுபே அப்படி இருந்த சைவுதான் அந்த செந்தமடு செழகம் வேற கிடையாது ஒரு அருமையான நூல் வெளியீட்டு கழகம் அதோடு கூட சிவஞான மொழியுடைய நூல் நிலையம் அதோடு செந்தமட் செல்வி என்ற ஒரு திங்கிழிகள் இப்படி மூன்று சேர்ந்து வளர்ந்த பண்ணி அதுதான் நான் ஒண்ணும் ஏஜென்ட் இல்ல உண்மையை சொல்றேன் உண்மையை தமிழன் பாராட்ட அவர்தான் சொல்வார் செந்துமிட் செல்வி இல்ல எழுதுங்க கற்று எழுதுன்னு சொன்னா அஞ்சு அவசியம் இல்ல அரை பக்கம் இருந்தா பெரிய புராணத்தில் பெயரிடுதல் இருவர் பெயரேதான் பெயர் பாடி இருக்கிறது ஒருவர் காரணப்பெயராக தின்னார் இன்னொன்று காரணப்பெயராக கோச்சங்கனான் அவ்வளவுதான் ரெண்டு காரணப்பெயர் தான் மற்றபடி புனிதபதியார் பேரு விஷயத்துக்கோ மல்லிச்சாரின் பேரு விஷயத்துக்கோ காரணம் சொல்ல முடியாது இது ரெண்டு காரணப்பெயராக வருவன இரண்டு ஒன்று உடல் குறித்து இன்னொன்று கண் குறித்து கோச்சங்கனனோ என்று வந்தது போது எங்களுக்கு ஒரு நாலு வரையில் இருந்தா போதும் ஒரு செய்தி அது ஊக்கப்படுத்துதல் என்பது ஒரு பெரிய அமைப்பு இந்த மாதிரி எல்லாம் செய்வது இருக்கிறது அப்புறம் பாலகன் சொல்றார் இது இப்போ இன்னைக்கு இருக்குது அதனால அல்ல வட சொல்ல இருக்குது உபனிஷ்கிரமணம் என்று பேர் அப்படின்னா என்னன்னு கேட்டா முத முதலாக குழந்தைய வீட்டில இருந்து அழைச்சிட்டு போறது அது இன்னைக்கு இருக்குது முப்பதாம் நாள் பெரும்பாலும் அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போன பிறகுதான் குலதெய்வம் என்பது இல்லாமல் ஊர்ல மாரியம் கோயில் வச்சுட்டாங்க எல்லாம் சிவன் கோயிலுக்கு ஆனா மாரியம் கோயில் பரவாயில்ல அப்படின்னு இன்னைக்கு முப்பதாம் நாளுங்க மாரியம் கோயிலுக்கு தூக்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முதல் முதல் குழந்தை தன் வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொன்னா ஒரு திருக்கோவிலுக்கு போன பிறகுதான் பிறகு எங்கும் போவது சாதகர்மம் அதாவது குழந்தை பிறந்த பிறகு செய்யப்படுகின்ற சில விதிமுறைகள் என்னன்னா இவை எல்லாம் இன்னொன்னு அன்னப்பிரசனம் இது நடக்குது சோறு ஊட்டுவது சோறு ஊட்டுவது இந்த சோறுன்னு சொன்னா பல பேர் பிடிக்காது இல்ல ஏன்னா தமிழ் நாமும் தமிழ் பிடிக்குமா பிடிக்காது அன்ன ஊட்டுவது அப்படிதான் இருக்கு சாதம் ஊட்டுவது திருமுறைகள்ல அண்ணங்கிறது அண்ணம் பாலிக்கும் அப்படி உடம்பு கூட சோரும் கூறையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம் சோறு தான் வரும் சொல்லா சாத்தி சோறிட்டார் துயர் கூர் வறுமை தொலைத்திட்டார் திருவிழம்படிய சாதம் அண்ணம் நல்ல சோறுன்னு தான் கேள்வி அருமையான தமிழ் சோறு அதனால சோறு ஊட்டுதல் நமக்கு மேலே ஒருவனடா அவன் ஆளுந்தரிந்த தலைவனடா அவன் ஆசீர்வாதம் வேணும் என்று கருதி அதனால என்ன கேட்ட அந்த ஊட்டுகின்ற பொழுது கூட அந்த